ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கிற தலைப்பிலே ஒவ்வொரு விரதமாக வரிசையாக பார்த்துன்னு வரப்போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த விரதங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்துன்னு வர்ற பொழுது நாம் நம் சந்திகளுக்கு நம் குழந்தைகளுக்கு இவைகளை எடுத்து சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார் சூத்த பௌராணிக்க இதையெல்லாம் தான் நம் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒவ்வொரு குழந்தைகளும் படித்து முடித்த உடனே அந்த குழந்தைகளுக்கு சில விஷயங்களை தாயார் தகப்பனார்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்னு வேதமே நமக்கு ஒரு அணுவாக்கம் மூலமாக சொல்லி கொடுக்கறது வேதம் எப்படி சொல்கிறதுன்னா வேதமனூச்சியாச்சாரியோந்தே வாசினமனுஷாஸ்தீ அனுஷாஸ்தி ஷாசு அனுஷிஷ்டவு அப்படின்னு தாத்து அதாவது குழந்தைகளுக்கு தாயார் தகப்பினார்கள் கட்டளையிடணும் சாசனம்னா கட்டளை என்ன கட்டளையிடணும் குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா வேதம் அணுவூச்சாக வேதம் வேதத்திற்கு சம்பந்தப்பட்ட படிப்பை குழந்தைகளே படிக்க சொல்லணும் அது படித்து முடிக்கிற பொழுதும் ஆச்சாரியோந்தேவாசினமனுஷாஸ்தி படித்தால் மட்டும் போகாது அந்த படிப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் படித்து முடிச்சாலும் கூட கொஞ்ச நாளைக்கு அந்த ஆச்சாரியனோடயே இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா சத்தியம் வதாம் எப்பொழுதும் உண்மையே பேசணும் உண்மையை தவிர வேறு எதுவும் வாயிலிருந்து வரக்கூடாது எந்த படிப்பு படித்தாலும் சரி உண்மையை தான் பேசணும் தர்மஞ்சரா தர்மம் தர்மகா அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய கடமைகள் தர்மஹான்னா நல்ல காரியங்களுக்கெல்லாம் தர்மகான பேர் இல்லை நம்முடைய கடமைகளுக்கு தர்மகான பேர் நீ உன்னுடைய கடமைகளை செய்யணும் விடாமல் செய்யணும் சுவாத்தியாய அன்மா எப்பொழுதும் நீ படித்த படிப்பை மீறி போகவே கூடாது நீ படித்த படிப்பை உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறது அதை நீ மீறி நடக்கக்கூடாது ஆச்சாரியாய பிரியந்தனமாக பிரஜா தந்தும் மாவியவச்சேத் சீஹி ஏதோ படித்தோம் படிப்புக்கு தகுந்தாப்பில் அடுத்ததாக ஏதோ ஒரு உத்தியோகம் பார்த்து பணம் சம்பாதிப்போம்னு படித்த படிப்புக்கு ஏதோ பைசாவை கொடுத்துட்டோ கிளம்பி போகிறதுன்னு இருக்கக்கூடாது ஆச்சாரியனோடையே இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு படித்த படிப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அவர் மூலமாக நமக்கு தெரிகிற வரையிலும் கிளம்பக்கூடாது சத்தியப் பிரமதி தவ்யம் அதுவரையிலும் சத்தியத்தை மீறி ஒரு காரியமும் செய்யக்கூடாது நாம் செய்கிறது அனைத்தும் உண்மையாக இருக்கணும் உண்மையாக வாழணும் உண்மையை பேசி வாழணும் உண்மையை தான் நாம் கேட்கணும் தர்மான் அப்பிரமதித்தவ்யம் தர்மத்தை மீறி ஒரு காரியமும் செய்யக்கூடாது எந்த காரியத்தை செய்தாலும் தர்மமாக இருக்கணும் தர்மம்னா நேர்மையானதாக இருக்கணும் குசலான் அப்பிரமதித்தவ்யம் குசலகா நம்முடைய மனதை மீறி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது மனது விரும்பி நாம் காரியத்தை செய்யணும் பூத்திய ந பிரமதித்தவ்யம் நாம் செய்யக்கூடியதான காரியம் இருக்கே படித்து முடித்து உத்தியோகத்துக்கு போகிறோமோ அல்லது ஏதோ ஒரு எதை செய்தாலும் அது சரியான முறையில் செய்கிறதாக இருக்கணும் பூத்தியை பூத்தி ஹி அந்த காரியம் சரியான காரியமாக இருக்கணும் தப்பு காரியமாக இருக்கக்கூடாது ராஜ்யத்துக்கோ நம்முடைய தேசத்துக்கோ தப்பான காரியமாக இருக்கக்கூடாது தப்பான காரியமாக இருந்தால் அதை செய்யக்கூடாது சுவாத்தியாய பிரவச்சனாபியான் பிரமதி தவியம் இன்னொன்று முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷ காலம் எடுத்துகிட்டு ஒரு படிப்பை நாம் படிக்கிறோம் அந்த படிப்பை மறந்து போகக்கூடாது அந்த படிப்பை நாமும் நினைவுபடுத்திக்கணும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த படிப்பு எவ்வளவு முக்கியம் இது நம் வாழ்க்கைக்கு என்ன முறையில் பயன்படுறது அப்படிங்கிறத சொல்லணும் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதி தவ்யம் சொல்லாமல் நாம் படித்ததை மறந்தும் போகக்கூடாது தேவ பிதாரியாபியாம் ந பிரமதித்தவ்யம் மேலும் தேவகாரியங்கள் பிதிருக்காரியங்கள் இதையெல்லாம் மறந்தே போகக்கூடாது எக்காலத்திலையும் அதை நீ ஞாபகம் வச்சுண்டு செய்யணும் மாதேவோபவா உனக்கு முதல் தெய்வம் எது அப்படின்னா தாயார் தாயார் தான் முதல் தெய்வம் பிதேவோபவா ரெண்டாவது தெய்வம் தகப்பனார் தாயார் தகப்பனார்களே ஈஸ்வரனாக பார்க்கணும் அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது அவர்களுடைய வார்த்தையை மீறக்கூடாது தாயார் தகப்பனார்கள் இல்லாமல் நமக்கு இந்த வாழ்க்கையே இல்லை நமக்கு இந்த படிப்பே இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் தாயார் எப்பொழுதும் மறக்கக்கூடாது ஆச்சாரிய தேவோபவா நமக்கு படிப்புங்கிற கண்ணை திறந்து விட்ட ஆச்சாரியன் வாத்தியார் அவரை மறந்தே போகக்கூடாது அவரையும் தெய்வமாக பார்க்கணும் எப்போ பார்த்து எப்போ எங்கே பார்த்தாலும் அவரை நாம் மரியாதையாக நடத்தணும் அதிச்சி தேவோபா அது மாத்திரமல்ல படித்தவர்கள் எங்கே பார்த்தாலும் அவர்களை மரியாதையாக நடத்தும் எதர்ச்சியாக பார்க்குறவர்களுக்கு அதிச்சின்னு பேர் அதிச்சின்னா சாப்பிட வந்தவர்னு அர்த்தம் இல்லை நாம் எதிர்பார்க்காமல் வந்தவருக்கு அதிச்சின்னு பேர் அப்படி படித்தவர்கள் யாரை பார்த்தாலும் அவர்களிடத்திலே மரியாதையோடு கூட நடக்கணும் அவர்களுக்கு மரியாதையை கொடுக்கணும் எந்த பெரியவர்களையும் குறவாக நினைக்க விடாது குறவாக பேசக்கூடாது அப்படின்னு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு தாயார் தகப்பனார்களும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வேதம் சொல்கிறது என்னங்கிறது அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்